நட்டினையின் அஞ்சல் தலை தகவலுக்காக மங்களூரில் இருந்து ஸ்ரீதர் இன்னைக்கு அக்டோபர் இருபது மாலத்தீவுகளோட அஞ்சல் துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் வருஷம் உலக அளவுல நோபல் பரிசு பெற்றவங்களை கௌரவப்படுத்துற விதமா அஞ்சல் தலைகள் வெளியிட்டிருந்தாங்க அந்த அஞ்சல் தலைகள்ல அவங்க சிறப்பிச்சிருந்த ஒரு விஞ்ஞானி இயற்பியல் விஞ்ஞானி தான் ஜம்ஸ்விக் அப்படிங்கிறவர் அவரோட நூத்தி இருபத்தி ஒன்பதாவது பிறந்த தினம் அக்டோபர் 20 சிறந்த பள்ளி மாணவராக தனது வாழ்க்கையை தொடங்கின சாட்விக் இங்கிலாந்து நாட்டில் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு பிறந்தார் மேஞ்செஸ்டர் பல்கலைக்கழகத்திலும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலையும் கல்வி கத்துக்கிட்ட சாட்விக் தன்னோட அறிவியல் ஆராய்ச்சிக்காக ஜெர்மனி நாட்டுக்கு போய் அங்க ஆராய்ச்சி படிப்புல பட்டம் வாங்கினார் ஜெர்மனி நாட்டில் அவர் ஆராய்ச்சி படிப்பு படிச்சிட்டு இருந்தப்பத்தான் அணுவில் இருக்கிற நியூட்ரான் அப்படிங்குற அணு கருப்பொருளை கண்டுபிடிச்சு சொன்னார் தன்னோட நியூட்ரான் பத்தின ஆராய்ச்சியையும் அதை பத்தின ஆராய்ச்சி முடிவுகளையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் வெளியிட்டார் இந்த முடிவுகளோட நம்பகத்தன்மையை ஒட்டி அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் வருஷம் நோபல் பரிசு வழங்கப்பட்டு அவர் கெளரவப்படுத்தப்பட்டார் இத சிறப்பிக்கத்தான் மாலத்தீவுகள் அஞ்சல் துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் அஞ்சல் தொலை வெளியிட்டாங்க இந்த அஞ்சல் தலையை அறிவியல் விஞ்ஞானிகள் அதாவது சயின்ஸ் ரிசர்ச்சர்ஸ் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் நோபல் பிரைஸ் வின்னர்ஸ் அதாவது நோபல் பரிசு வென்றவர்கள் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் கண்டுபிடிப்பாளர்கள் அதாவது இன்னோவேட்டர்ஸ் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் நாம் சேகரிக்கலாம் நாளை மற்றும் ஒரு அஞ்சல் தலை தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்